பாடம் நாற்பத்தி ஏழு பள்ளியில் நுழையும் போதும் வேறு சந்தர்ப்பங்களிலும் வலது பக்கத்துக்கு முதலிடம் அளித்தல் இப்போ மருதிலாகும் அவர்கள் தம் வலது காலை முதலில் வைத்து பள்ளியில் நுழைவார்கள் வெளியேறும் போது தமது இடது காலை முதலில் வைத்து வெளியேறுவார்கள்